நட்டை நைன் நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்யப்போறது காளான் காஞ்சி மிளகாய் வருவது செய்ய தேவையான பொருட்கள் காளான் இரநூறு கிராம் வெங்காயம் கால் கப் காஞ்சி மிளகாய் பத்து சோம்பு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் நாலு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு செய்முறை முதல்ல வெங்காயத்தை பிடி ஏன்ன அறுக்கி வச்சிருவோம் ஸ்டாபத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சோம்பு புரிஞ்சதும் வெங்காயம் பொடியை நறுக்கி அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது முக்கால் பாகம் வதங்கி வரும்போது இந்த மிளகாவே கிள்ளி போட்டுடலாம் காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு நல்லா அது வதக்குப்போம் வெங்காயத்தோடு சேர்ந்து அது காரம்லாம் இறங்கும் நல்லா வதங்கினதும் இந்த காளான் ஃப்ரெஷ் காளான் போட்டு நல்லா வதக்கிடும் தண்ணியெலாம் ஊற்ற அந்த காளான்லேயே தண்ணி விடும் அதுலேயே அது வதக்கலாம் கூட மஞ்சப்படி உப்பு ருசிக்கு ஏதாவது கலந்து விட்டுருவோம் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா தண்ணியை ஊத்த வேண்டாம் நல்லா கலந்து ஒரு சீக்கிரமே வந்துடும் கால் ரொம்ப சீக்கிரமா அது ஷ்ரிங்க் ஆயிடும் வெந்துடும் கலந்து விட்டுட்டு சவ் ஆஃப் கொத்தமல்லி கருவேப்பிள்ளை தூவி இறக்கிட்டோம் சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி காலான் காஞ்சி மிளகாய் வருவது தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களையும் மீண்டும் சந்திப்போம்